ம்ோமா விதாதிபர்வம் வை வேதாச்சிரு தம தம்வத்முஷம் முமுமம் பிரபத்தியே ஓம் நமோதிப்போமவித்திராயிருப்போ வம்சரிஷிப்போ மகத்தோ நமோ குருப்ப ோபித பிரண பிரகமஸ் ஓம் ப்ரம் பரமசுகம் கேவலம் ஜானமூர் ன்வீதம் ககனசத்துஷம் திலம் நம் விமலமலம் சர்வீசாட்சிபூதம் பீதம் திரிணரகிதம் சத்ம் தம் நமா गुरूर, गुरूर, गुरूर, ब्रह्मा, विष्णु, देवो, दस्मै, कुरवे, விஷ்ணு மகேஸ்வரம் நமஸ்ரீ சங்க குருபாதாம்புஜன்மே சவிலாசமோக சதவோமே <Kraha> நீர்ச்சிதோ வாசன் பார் சர்வ சதேவ சோம்ய இதமக்ர ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயம் சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்தை எடுத்து விளக்க ஆரம்பித்தார் அதுல இதம் என்ற வார்த்தைக்கு இவைகள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பு ஏகம் ஏவம் அத்விதீயம் இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது என்பதை முதல்ல விளக்கினார் பிறகு மாயா தத்துவம் விளக்கப்பட்டது மாயா தத்துவம் விளக்கியவுடன் பஞ்சபூதத்தை திருப்பி ஆரம்பிச்சர் இந்த இதம் சத்தம் இவைகள் அனைத்துங்கிறதிலையும் பஞ்சபூதத்தை விளக்குனாரு பிறகு மாயா தத்துவம் விளக்கப்பட்ட பிறகு பஞ்சபூதம் திருப்பி சிருஷ்டி ஆரம்பிச்சு அதை விரிவா விளக்குனார் அந்த பஞ்சபூதத்தை விளக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையுமே பஞ்சபூதம் விளக்கும் பொழுது ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு பூதத்தையும் விளக்கி அது மித்தியாங்கிற கருத்தை முக்கியமாக வலியுறுத்தினார் ஆகாசம் ஆரம்பிச்சாரு பிறகு வாயு அக்னி ஜலம் பிருத்திவி இந்த அஞ்சு தத்துவத்தையும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அதுல இருக்க குணங்கள்லாம் சொல்லி அவை மித்தியா அப்படிங்கிற கருத்தும் முக்கியமா நிலைநிறுத்தப்பட்டது இதுல தொண்ணூத்தி ஆறாவது சுலோகத்தோட இதெல்லாம் முடிச்சாரு கம்ப்ளீட்டா பிறகு பிரம்மாண்டம் சூட்சம் பஞ்சபோதை முடிஞ்ச பிறகு இந்த ஸ்தூலம் பஞ்ச போதும் வந்தது அதுல இந்த பதினான்கு லோகங்கள் இந்த உயிர்கள் உடல்கள் எல்லாம் தோன்றின அப்படின்னு சொல்லி அதுவும் நித்தியாங்கிற கருத்து நிலைநாட்டப்பட்டது பிறகு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து முடிவுரையாக சில கருத்துக்கள் சொன்னார் அதுல மரண காலத்தை பத்தி முக்கியமா சொன்னார் போன கிளாஸ்ல பார்த்தோம் பிரமாண மகிமை ஞான மகிமை இந்த மூன்று கருத்தும் இந்த முடிவுரையாக தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி வரைக்கும் சொல்றார் இதுல தொண்ணூத்தி ஒன்பதாவது என்ன சொன்னார்னா இந்த அத்வைதத்துவம் சத்ருவமான அத்வைத தத்துவத்தை இந்த பஞ்சபூதங்களிலிருந்து பிரித்த பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கும்னா உலகம் எப்படி இருக்கோ அப்படித்தே இருக்கும் ஞானிக்கு அத்வைதத்துக்கு புதுசா வித்தியாசமே தெரியாது எல்லாம் பிரம்மன் வரந்தபிறே கண்ணுல பார்க்கும் போது பிரம்மனா தெரியணும் பிரம்மன் காட்சிக்கே தெரியாது உலகம் எப்படி தெரியுதோ அப்படித்தே இருக்கும் அறிவுல பிரச்சனைகள் வரும் பொழுது இது மித்தியாங்கிற புத்தி இருக்கும் பிறகு இதுல இன்னொரு கருத்து சொல்லப்பட்டது மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற மதவாதிகளுக்கு அந்த வேற்றுமையில பாத்துறாங்க அவங்களுக்கு அந்த பேதம் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு பேதமும் தெரியும் ஆனா அது புத்தியோட தெரியும் அத்வைத தத்துவத்தை புரியாதவங்களுக்கு நஷ்டம் உண்டு இந்த உலகத்துல நஷ்டம் என்ன இந்த மித்தியாங்கிறது புரியல் அவங்களுக்கு என்ன இருந்தாலும் முழுமையான துக்கம் போகாது அது மட்டுமில்ல மோட்சமும் கிடையாது அது ஆனால் அதனால என்ன பண்றாங்க அத்வயத்தை அலட்சியம் பண்றதுனால அவங்களுக்கு நஷ்டம் உண்டு நம்மளுக்கு நாம் துவைதத்தை அலட்சியம் பண்றதில்ல அதை ஏற்றுக்கிறது இல்லையா ஒழியா அவங்க லெவல் அவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு ஒத்துக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு என்னன்னா அத்யத்தை புரிஞ்சுக்கிட்டா கட்டாயம் மீண்டும் பிறப்பதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டது அவங்களுக்கு நல்ல நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கு அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை இன்னொரு விஷயம் வேதாந்தத்தினுடைய முழு சாரமே என்னன்னா பிரம்மன் சத்தியம் ஜெகத் மித்தியாத்யம் கடவுள் சத்தியம் பிரம்மன் சத்தியா இருப்போம் உலகம் பொய்யுங்கிறது ரெண்டுமே கட்டாயம் வேணும்னாரு இந்த உலகத்துக்கு எப்ப முக்கியத்துவம் குறையுதோ அப்பொழுதும் பிரம்மன் சத்தியங்கிறது முக்கியத்துவம் வரும் அப்படிங்கிற கருத்து நூத்தி இரண்டாவது சொன்னார் பிறகு இந்த தத்துவத்தை மரண காலத்தில் அடைந்தால் கூட அவன் மீண்டும் பிறப்பதில்லை என்பதை பகவான் கீதையில் இரண்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ரெண்டாவது சொல்லியிருக்கார் சொன்னார் கீதையை சொல்லியிருக்கார் அவன் சாகு தருவாயில் கூட இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் அவன் மீண்டும் பிறப்பதில்லை விவேக முக்தியை அடைகிறான் பிறகு இந்த மரணகாலம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்பட்டது எப்படின்னீங்கன்னா அஞ்ஞானத்தினுடைய மரணகாலம் எப்பொழுது அறியாமை போகிறதோ அப்பொழுது அவனுக்கு கட்டாயம் மோட்சம் உண்டு அதுல நிலை பெறலன்னு சொன்னா இங்கே வந்தா ஜீவன் முக்தனாக இல்லாமல் இருக்கலாம் சில துக்கங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம் அரிய உள்ள வந்துருச்சுன்னா அவனுக்கு மீண்டும் அந்த மோகங்கிறது வரவே வராது அவன் நிச்சயம் இறந்த பிறகு முக்தி அடைஞ்சுதான் ஆவான் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டது ரெண்டு கருத்து அஞ்ஞானம் அழிவதுங்கிறது மரண காலம்னு சொல்லலாம் அல்லது பிராணனை விடுறம் பாருங்க உயிர் போதில்ல அந்த காலத்துல கூட இந்த ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னா அஞ்ஞானம் போயிருச்சுன்னா திருப்பி அஞ்ஞானம் வராது மோகம் மீண்டும் வரவே வராது ஒரு அறிவு அடைஞ்சாச்சுன்னா அந்த அறிவு போகாதுங்கிறார் அது எப்பயுமே உள்ள இருக்கும் அறியாமை போயாச்சுன்னா அறியாமை மீண்டும் வராது அப்படிங்கிற கருத்து நூத்தி அஞ்சுல சொன்னாரு அதைவே நூத்தி ஆறாவது சுலோகத்துல பார்த்தோம் சில பேருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த உலகத்தில் ஒரு பழக்கம் இருக்கு ஒருத்தர் ரொம்ப அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருப்பான் ரொம்ப அக்குரமம் பண்ணுவான் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழுவான் திடீர்னு இறந்து போயிடுவான் திடீர்னு என்னன்னா நோய் வாய்ப்படாம கடைசி காலத்தில் திடீர்னு இறந்து போயிடுவான் ஒருத்தன் பெரிய புண்ணியவானா இருப்பான் நல்ல ஞானியா கூட இருப்பான் அவன் அவஸ்தப்பட்டு இறப்பான் நல்ல சாவு சாகலே அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ திடீர்னு போயிட்டா யாருக்கும் தொந்தரவு இல்லாம போயிட்டா நல்ல சாவான் உண்மையான நல்ல சாவு அது கிடையாது ஞான எப்ப வந்து அவன் எப்படி இறந்தாலும்ங்கிறாரு ஆரோக்கியமா இருக்கும் போதோ நோய்வாய்ப்பட்டோ ஹோம் ஹாஸ்டேஜ்லயோ ஆக்சிடென்ட்லயோ எப்படி வேணும் இறக்கலாமே ஞானம் வந்தாச்சா அவ்வளவுதான் அதுதான் உண்மையிலேயே உயர்ந்த மரணம் ஏன்னா மீண்டும் பிறக்காத மரணம்ங்கிறாரு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு ராமகிருஷ்ணருக்கு புற்றுநோய் தொண்டை இல்லை சாப்பிடக்கூட முடியாமல் அவர் கடைசி காலத்தில் அவருடைய ஆண் பிராணம் போச்சு ரமணரு கையில் புற்றுநோய் ஞானில்லையா அவங்களாம் மரணத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை மரணம் பிராரத்த எப்படியோ அப்படித்தான் அமையும் அது யாராலும் தடுக்க முடியாது பிராரத்த கர்மா எப்படி இருக்கோ அப்படித்தான் மரணம் அடையவான் ஆக்சிடென்ட்டோ கோமாஸ்டேஜோ நோய்வாய்ப்பட்டோ நோய்வாய்ப்பு படாமலையோ ஹார்ட் அட்டாக்கோ எப்படி வேணாலும் மரணம் அடையலாம் அது அவனுடைய பிராரத்த கர்மத்தை வச்சுட்டே இருக்க ஒழிய ஞானத்துக்கு அந்த மரணத்துக்கு சம்மந்த அவன் எப்படி வேண்டுமானாலும் எனக்கு நடந்து போயிருக்கும்போது ஆகட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சாகட்டும் ஞானம் வந்தாச்சா மீண்டும் முகம் வராது அவன் மீண்டும் பிறக்க மாட்டான் அப்படிங்கிற கருத்து நூத்தி ஆறாவது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சார் அதுவே நூத்தி ஏழாவது ஸ்லோகத்துல ஒரு உதாரணத்தோட சொல்றார் நூத்தி படிக்கலாம் தித்னேசு அப்யயம் நூத்தி 105-106 ஆறுல இந்த ஞானம் வந்தாச்சுன்னா எந்த நிலையிலுமே மோகம் மீண்டும் வராதுங்கிற கருத்து சொன்னார் மரண தருவாயில் வந்தா கூட அந்த அறிவு இருக்கும் அஞ்ஞானம் போயிடும் போன அஞ்ஞானம் மீண்டும் வராது இங்க என்ன சொல்றாருன்னா ஞானம் என்னைக்குமே போகாது அப்படிங்கிறார் இதற்கு ஒரு உதாரணத்தோட சொல்றாரு இங்க நாம் பொதுவாவே ஒரு அறிவை பெற்றா மறந்திருப்போம் ஆனா உள்ள இருக்கும் அது போகாது அழிவதில்லை எந்த அறிவுமே சொல்றாரு இங்க ஒரு உதாரணத்தோட சொல்றாரு இப்ப வேத பாடசாலையில வேதப்பாடம் என்ன பண்றான் படிக்கிறான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான் படிச்சுட்டு தூங்கிடறான் இல்லை கனவு கண்டுகிட்டு இருக்கான் ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு கண்டுறான் கனவு காணும்போது ஒண்ணுமே படிக்காத மாதிரி எங்கெங்கோ போறான் சுற்றுரா வர்றான் அந்த வேதமெல்லாம் உனக்கு ஞாபகத்துக்கு வர்றதில்லை சரி தூங்கும் போது அந்த வேதம் ஞாபகத்துக்கு வருமா வராது மர்ணா காலையில் முழித்த உடனே அது வேதம் படிக்காதவனா படித்தவனா படிக்காதவனா திருப்பி ரிப்பீட் ஆகுதா இல்லைங்களா ஸோ கொஞ்சம் மறந்துருக்கலாம் நல்லா படித்தாச்சுன்னா எப்பயும் மறக்காது எந்திரிச்சவனும் ஞாபகத்துக்கு விளையாடி திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம் கொஞ்சம் லேசாக தொட்ட உடனே வந்துடும் அவனுக்கு அப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லைங்கிறதுக்காக ஞானம் போயிருச்சுன்னு சொல்ல முடியுமா கனவு காணும் பொழுது அந்த அந்த அந்த ஞானம் இல்லைங்கிறதுக்காக அந்த ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா படித்தது படித்தது அவனுக்கு எப்போ வேண்டாலும் தேவையோ அப்போ அது வரும் ஒரு உதாரணம் சொல்கிறாரு எந்த அறிவுமே எல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வாய்ப்பாடு படிச்சிருக்கோம் நிறையா தெரியும் இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன் ஒரு அஞ்சு அஞ்சு இரஞ்சா பத்து மூவஞ்சா பத்து வாய்ப்பாடு படிச்சிருக்கோம் எல்லாத்துலையும் எல்லா நேரமும் நினச்சிக்கிட்டே வரோம் ஒரு கடையில போய் ஒரு அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு அஞ்சு ஜாமா வாங்குறோம் ஒரு பொருள் அஞ்சு ரூபாங்குறான் டக்குன்னு என்ன போறான் அந்த நேரத்துல ஐயஞ்சா இருபத்தி அஞ்சுங்கிற அந்த நேரம் ஸ்பாட்ல வந்துரும் அதுக்கு எல்லா நேரம் ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஆவுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கணுமா தேவையா தேவையில்லையே அவசியங்கள் இல்லையே அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மஸ்வரூபம் நான் ஆத்மஸ்வரூபம் நான் அழியாதவனுங்கிற ஞானம் வந்தாச்சுன்னா அதை எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எப்போ தேவையோ அப்போ வரணும் அவ்வளோதான் அதுக்கு நாம் ட்ரெயின் பண்ணணும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் சில நேரங்களில் பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி வரும் அதுக்காக எல்லா நேரமும் நினச்சிக்கிட்டு இருக்கேங்கிற அவசியம் தேவையே இல்லைங்கிறார் இப்போ ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலையில் நாம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம்னா நேத்து நடந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சி இருக்கும் இன்னைக்கு வருவாரு அன்னைக்கு சொன்ன தொடர்ச்சியே ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்திப்பான் இல்லையா இந்த ஒரு மாசம் நீங்க இருக்காது அவர் வந்தவுடன் ஆரம்பிப்போம் பத்து வருஷத்துக்கு மாதிரி ஒருத்தர் உதவி செஞ்சிருப்பாரு அவர் மறந்து இருப்போம் அவர் திடீர்னு இன்னைக்கு வந்து நிற்கிறாரு அப்போ அந்த உதவி ஞாபகத்துக்கு வரும் அவர் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு காரணம் அதனுடைய தொடர்ச்சியை அவருக்கு நாம ஹெல்ப் பண்ணுவோம் அப்ப இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது நேற்று முந்தா நாள் அதுக்கு முந்தின நாள் நாலு மாசத்துக்கு முன்னாடி அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி எதனுடைய தொடர்ச்சியாகவும் இருக்கும் எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கிற அவசியம் இல்லை இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எந்த தேவையோ அது ஞாபகத்துக்கு வரவே இல்லைங்களா வந்து அந்த வாழ்க்கை தொடர்றோமா இல்லைங்களா காலேஜில் படிச்சிருப்போம் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு இருபது வருஷமா தொடர்பு இல்லை திடீர்னு வந்து நிற்கிறாரு பார்த்த ஞாபகப்படுத்தினோன்னா அந்த சம்பவம்லாம் ஞாபகத்துக்கு வரும் அதை வச்சு சில தொடர்புகள் ஏற்படும் அப்போ எந்த ஞானம் உள்ள இருக்கு எப்போ தேவையோ அப்போ வெளிப்படும் அதனால இது வந்துருச்சுன்னா போகவே போகாது அப்படிங்கிறாரு முதல் நாள் படித்ததோ முன்னாடி படித்ததோ ஞாபகத்துக்கு இன்னைக்கு வல்லேன்னு வச்சுக்கோங்க ஏதாவது காரியம் பண்ண முடியுமா நேரத்து வரைக்கும் நடந்ததெல்லாம் தூணுவோம் மறந்து போச்சு திருப்பி நம்ம படிச்ச ஒண்ணு கூட ஞாபகத்துக்கு இல்லைன்னா இன்னைக்கு காலையில வேலை பார்க்க முடியுமா ஏதாவது செய்ய முடியுமா அதுதான் உணச்சுட்டே இருக்கமா இல்லை அது உள்ள இருக்கு எப்ப தேவையோ அப்ப பயன்படுது சிருங்கேரியில சிருங்கேரி அம் மடத்திருப்பதில சிறுங்கேரி வந்து சாரதா பீடம் அது ஞான பீடம் சாதிசங்கரருடைய அந்த வித்யாரண்ய சுவாமி அந்த பஞ்சத்தை எழுதுனவருடைய பரம்பரை அந்த அதுல வந்தவர்தான் அவரு அந்த மடத்துக்குன்னு ஒரு மகிமேஸ்வரம் ஞாபக சக்தி ரொம்ப இருக்குமா நாங்கரோட போயிருந்தோம் சாமிஜியோட பேசிக்கிட்டு இருக்கோமோ அவர் சொன்னாரு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாராம் அவர் பேர் அல்லா சாமி சொல்றாரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தோட்டமே மாறி வந்து நிக்க நீங்க அல்லா தானேன்னு கேட்டாராம் ஒரே தவறும் பார்த்திருக்காரு ஒரே தடவை பார்த்தவரு பேசியிருக்காரு அவர் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்லியிருக்காரு ஆசீர்வாதம் அனுப்பிச்சிருக்காரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு வந்தவன் சிறுங்கேறி ஆச்சாரியர் சொல்றாரு நீங்க அல்லா பிடிச்சு கேட்டாராம் அது மடத்துக்குள்ள மகிமையும் பாரு அந்த ஞாபகம் பாருங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு என்னமே இல்லை திரும்பி திடீர்னு வருது நம்ம அந்த பழக்கம் உண்டு ரொம்ப பார்த்தவங்க கரெக்டாக கூட சொல்வாரு அது உள்ள இருக்கும் சில பேருக்கு மறதி அதிகமா இருக்கும் ஆனால் அது போகாது அப்படிங்கிறாரு சில பேர் மறந்துருப்பான் சொன்ன உடனே என்ன பண்ணுவோம் ஞாபகம் இருக்காருன்னு திருப்பி அப்படி ஞாபகப்படித்து கொண்டு வந்துருவோம் அது மாதிரி இந்த ஞானம் பெற்ற ஜானம் போகாது நம்ம அறிவை அடைஞ்சாச்சு அகம் பிரம்மாஷ்மின்னு தலைவழிக்கும் போது தலைவலி தான் ஞாபகத்துக்கு வரும் அகம் பிரம்மாசி எல்லாம் ஞாபகத்துக்கு வராது வயிற்று அழிச்சா வயித்து வழி தான் ஞாபகத்துக்கு வரும் அது இருக்கும் இந்த ஞானமும் இருக்கும் அதுவும் இருக்கும் அதுக்காக அந்த வழி வந்து தெரியாம போயிடும் அப்படிங்கறதெல்லாம் அதனால சித்தினால வரலாமே ஒழிய ஞானத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை ராமேஸ்வர் சொல்கிறார் தொண்டையில் வழி வந்து அவசர சாப்பிட முடியல என்பார் உங்களுக்கு சாப்பிட முடியல அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இத்தனை பேர் வாயில் சாப்பிட்றனே என்பார் அது ஒரு ஞானம் அப்படி அதனால் அந்த வழி இருக்கும்போது வழிதான் ஞாபகத்துக்குறோம் அந்த நேரம் வரணுங்கிறது அவசியமில்லை சில நேரம் மனசு அமைதியாக உட்கார்ந்து இருக்கிற பொழுது இது இப்படித்தான் இருக்கும் இந்த வலி உடம்புனுடையது மனதின் உடையது என்னுடைய சுருபம் ஆத்மஸ்வருங்கிற புத்தியை கொண்டு வரலாம் சில பேர் நல்ல பயிற்சி பண்ணிச்சுன்னா வந்துடுது சாமிஜி கோயமுத்தூரில் பார்த்துருக்கேன் ஆஸ்பத்திரியில் இருக்கிற ரொம்ப ஒரு முடியாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் இருக்க பிரம்மச்சாரி ஒருத்தர் சொல்கிறாரு சாமி நீங்கள் ஆத்மஸ்வரூபத்திலே இருங்கன்ட்டு அப்போ மட்டும் அந்த வழியெல்லாம் நான் ஆத்மாவாகத்தான் இருக்கேன் இப்போயும் ஆத்மாவாகத்தான் இருக்கேன் எப்பயும் ஆத்மாவாகத்தான் இருக்கேன் டக்குன்னு அந்த நேரத்தில் வருது அது மாதிரி இந்த பெர்ஃபெக்ட் ஞானம் என்றைக்கும் போகாது ஹோமாஸ்டேஜர் கூட ஒருத்தன் போயிருக்கலாம் அப்படியே இறந்து போயிருந்தாலும் அந்த ஞானம் என்ன செய்யும் உள்ளே இருக்கிறதுனால பிறக்க மாட்டாங்கிறார் கோமா ஸ்டேஜில் போய் அவர் திறந்திருந்தா கூட பிறக்க மாட்டான் திரும்பி வெளிச்சம் தானே அந்த யான் அதுக்காக மறந்து போகாது திருப்பி ஞாபகத்துல இருக்கும் ஒரு உண்மத்த சதவன்னு ஒன்று இருக்கு ஒரு ஞான் என்ன பண்ணாரா அவருக்கு பாருங்க அவருக்கு நல்ல நிஷ்டாயிடுச்சு இந்த தத்துவம் வந்து அப்படியே உள்ள பதிஞ்சு போச்சு அப்ப என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு மருந்து சாப்பிட்டா அந்த உண்மத்தங்காயா உண்மைத்தங்காய சாப்பிட்டா பைத்தியம் பிடிக்குமா புத்தியோ சுகாதீனம் எல்லாம் போயிருமா வேறே அதுக்கு மாற்று மறந்துருக்கு அதை சரி பழைய மாதிரி வந்துடுவோமா எனக்கு அதை சாப்பிட்றேன் என் மைண்டு புத்தி மாறிடும் இன்னும் ஞானம் இருக்கான்னு பார்ப்போம் வேலை செய்தா மறைஞ்சிடுதான்னு பார்ப்போம் டெஸ்ட் பண்ணாராம் அவர் அப்போ என்ன பண்ணியிருக்கார் சாப்பிட்ட உடனே எல்லா விஷயமும் ஒல்ண்டு ஒல்டு பேசுறான் ஒரு நூறு ஸ்லோகம் எழுதியிருக்கார் தத்துவமாக அப்போ சொன்னதெல்லாம் எடியா சொல்லியிருக்கார் படித்து பார்த்தா அது பேரே உண்மத்த சதகம் அந்த உண்மத்தங்காயை சாப்பிட்டு பைத்தியம் முடிச்சு எழுதுனது நூறுன்னா சதகம் நூறு பாட்டு எழுதியிருக்கார் புறம் தத்துவமா பிற மருந்து சரியோன்னு பார்த்தா அவருக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த ஞானத்துல அவ்வளவு ஒரு மகிமையும் இருக்குங்கிறாங்க அதனால அப்படி இல்லாதாலும் பெரியவனு தப்பு கிடையாது அது உள்ள போயிருச்சுன்னா அது போகாது எப்ப வேணாலும் இருக்கும் அவன் மீண்டும் பிறவான் இடையை கட்டாயம் அடைவான்ங்கிறார் இந்த அகம் பிரம்மாஷ்மிங்கிறது பிரச்சனை வரும் பொழுது நம்மளுக்கு உடனே அப்படியாச்சுன்னா ஜீவன் முக்தி அடைஞ்சிருப்போம் ஜீவன் முக்தி இந்த உலகத்திலே தூக்கப்படாமல் வாழ முடியும் பல வாசனைகள் காரணமாக அந்த மனக்கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடு அந்த இதெல்லாம் இல்லாம அந்த ஞானம் வந்து மனசில் நிலை பெறாமல் இருந்தால் ஜீவன் முக்தி இல்லாமல் இருக்கும் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பான் ஆனால் ஞானம் போகாது கட்டாயம் விதேக முக்தி உண்டுங்கிறார் கீதையினே சொல்லியிருக்காரு விவேக முக்தி கட்டாயம் உண்டவன் மீண்டும் பிறவா நிலையை அடைவான் இது என்றும் அழிவதில்லை மனசுல உள்ள போயிருந்தா போதுங்கிறார் இதெல்லாம் வித்யாரண் எதுக்கு சொல்றாருன்னா இந்த ஞானத்தன் நம்ம பெறுவதற்கு இது ஊக்குவிக்கும் இதை நிமோ சும்மா வேஸ்டா ஏதோ படிக்கிறோம் என்ன படித்தாலும் என் கஷ்டம் எங்கே போச்சு என் மனசு கவலை எங்கே போச்சு நம்ம உட்காந்துருக்கோம் சில நேரங்களில் நிச்சயம் நிலை பெற நிலை பெற கவலையும் போயிடும் இனியொரு விஷயம் கட்டாயம் இறந்த பிறகு பிறவி என்பது இல்லவே இல்லை அப்படிங்கிறார் விதேக முக்தி கட்டாயம் உண்டு ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு காரணம் இது வேதாந்தம் அத்வைத கருத்துல வர்றவங்களை நல்லா ஊக்குவிக்கும் சொல்றாரு இது நூத்தி ஸ்லோகம் சுலோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் தினே தினே ஸ்வப்ன சுகோ அகீதே அதை பிரிக்கணும் தினை திணைன்னா ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் சொல்றோம்ல தினை தினை தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் யோகோ அத்தீதே அதை பிரிச்சோம்னா ஸ்வப்ன சுசுத்யோகோன்னா கனவு ஆழ்ந்த உறக்கம் ஆகிய இரண்டு நிலைகளிலும் தினவும் தூங்குறோம் கனவும் காங்குறோம் கனவு டெய்லி காங்குற மாதிரி இல்லையா தூக்கம் கட்டாயம் திறந்தோரு உண்டு ஒவ்வொரு நாளும் கனவு ஆழ்ந்த உறக்கம் ஆகிய இரண்டு நிலைகளிலும் அதி அதிதேன்னா வேதம் படித்தது இங்க வேதம் படித்த மாணவன உதாரணம் சொல்ற வேதம் படித்தது விஸ்மிருதே அபி ஐம் அதை பிரிச்சம்னா விஸ்மிருத்தே இருக்கு விஸ்மிருதே அபி அயம் விஸ்மிருத்தே அப்படின்னா மறக்கப்பட்ட போதிலும் தூங்கும் போதும் கனவு காணும் போதும் படித்த வேதமானது மறக்கப்பட்ட போதிலும் அயம் இந்த சாதகன் இவன் ரெண்டாவது வரி பரேத்யு மறுநாள் பரேத்யுகுன மறுநாள் வேதம் படிக்காதவன் அல்ல பரேத்யுன மறுநாள் மறுநாள் அவன் வேதம் படிக்காதவன் அல்ல தத்வத் அதுபோல பிரம்ம வித்தையானது இந்த பிரம்ம ஜானது அழிவதில்லை எப்படி வேதம் படித்தமானவன் ஆழ்ந்த உறக்கத்திலும் கனவிலும் அந்த படித்த ஞானம் இல்லை என்றாலும் விழித்தவுடன் மறுநாள் விழித்தவுடன் அவன் வேதம் படிக்காதவன் அல்ல படித்தவன் தான் அதை அதுபோல இந்த பிரம்ம அழிவதில்லை அது எப்பொழுதுமே உள்ளே இருக்கும் ஒவ்வொரு நாளும் கனவு ஆழ்ந்த உறக்கம் ஆகிய இரண்டு நிலைகளிலும் வேதம் படித்தது மறக்கப்பட்ட போதிலும் இந்த சாதகன் மறுநாள் வேதம் படிக்காதவன் அல்ல அதுபோல பிரம்ம அழிவதில்லை பிரம்ம என்றும் அழியாது அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு அங்க பெற்ற ஞானம் அஞ்ஞானம் போனால் அஞ்ஞானம் மீண்டும் வராது இங்கு ஞானம் பெற்றால் ஞானம் போகாது உதாரணம் வேதம் படித்த மாணவன் அடுத்து எட்டு படிக்கலாம் பிரபலம் பிரமாணோத் பாதிதா வித்தியா பிரமாணம் பிரபலம் வினாஸ் பிரபலம்மான மீட்சியதே இந்த சுலோகத்துல இந்த பிரமாணத்தை பற்றி ஒரு முக்கியமான கருத்து வருது பிரமாணம்னு என்ன அறிவை கொடுக்கும் கருவி நான் பேசுறத கேட்கணும்னா அதுக்கு பிரமாணம் காது தான் காதுங்கிற கருவிதான் பிரமாணம் வர்ணத்தை பாக்குறோம்னா கண்ணுங்கிற கருவிதான் பிரமாணம் பிரமாணம்னா அந்த இது என்ன வர்ணம் அறிவை கொடுக்கும் கருவி கண் நான் என்ன பேசுறேங்கிற அறிவை கொடுக்கிற கருவி காது பிரமாணம் என்ன சொல்றாருன்னா எல்லா பிரமாணத்தை காட்டிலும் அறிவை கொடுக்கும் கருவியை காட்டிலும் உயர்ந்த பிரமாணம் மேலான அறிவை கொடுப்பது அதற்கு மேல ஒரு அறிவை கொடுக்கிற கருவி கிடையாது அது வேத பிரமாணம் எப்பயுமே ஒரு பிரமாணத்துல ஒரு அறிவு அடைஞ்சாச்சு அந்த அறிவு பொய்ன்னு சொல்லணும் இல்லை அந்த அறிவு தப்புன்னு சொல்லணும்னா அதை விட வலுவான ஒரு பிரமாணம் இருக்கணும் அப்பத்தான் அந்த முதல்ல பெற்ற அறிவு பொய்ன்னு சொல்ல முடியும் இப்ப நான் என்ன சொல்றேன் ஒருத்தர் வந்து என்கிட்ட நான் வீட்டில் உட்காந்துருக்கேன் நான் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார் காரில் வர்றேன்னு சொல்லியிருக்கார் நான் உள்ள உட்காந்துருக்கேன் உள்ளே உட்காந்துருக்கிற ஒரு கார் சத்தம் கேட்குது அப்போ அவர் வந்துட்டாரு சொன்னட்ட இதுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் வந்துட்டார் முடிவு பண்ணிட்டேன் எப்படி அந்த சத்தத்தை கேட்டு அனுமானம் பண்ணி அனுமான பிரமாணத்தினால என்ன பண்ணேன் அவர் வந்துட்டார்னு முடிவு பண்ணிட்டு வெளியே வர்றேன் வெளியே வந்தால் வேற ஏதோ ஒரு கார் வந்து ஒரு ஆட்டோ ஏதோ வந்து இருக்குமா பார்க்கற முதல்ல அனுமானம் பண்ண ஒரு அறிவு கிடைச்சது அவர் தான் வந்துட்டாரு நேரம் வந்து பார்த்த உடனே அந்த அறிவு பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு அவர் வரல அப்ப அனுமான பிரமாணத்தை விட பிரத்யக்ஷம் நேரடியாக பார்த்த பிரமாணம் என்னாச்சு அதை பொய்ன்னு நம்ம முதல்ல அனுமானம் பண்ண தப்புன்னு முடிவு பண்ணிடுச்சு இந்த இடத்துல அனுமானத்தை விட நேரில் பார்க்கறது வலுவான பிரமாணம் வாய்ப்புச்சு அதானே அப்போ இந்த நேரில் பார்க்குற வலுவான பிரமாணம் அறிவை கொடுக்கும் கருவி வந்த உடனே அனுமானம் பண்ண பிரமாணம் தவறுங்கிற கருத்துக்கு வருது அப்போ அந்த பிரமாணத்தை விட இந்த பிரமாணம் வலுவாக இருந்ததுனால தான் புரியா அப்போ ஒரு பிரமாணத்தினால் ஒரு அறிவை கொடுக்கும் கருவியால் பெற்ற அறிவு தப்பு என்று முடிவு செய்ய வேண்டும் என்றால் அதை வலுவான ஒரு பிரமாணம் வேண்டும் என்ன சொல்றாருன்னா இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சத்தியம் சொல்றோம் இந்த உலகம் இருக்குன்னு சொல்றோம் சத்தியம் சொல்றோம் அதுக்கு பிரமாணம் என்ன கண்ணுல பார்க்கிறோம் காதில் கேட்கிறோம் பஞ்ச இந்திரியங்கள் மூலமா அனுபவிக்கிறோம் இந்த பிரமாணத்தின் மூலமா சத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்க நாம பார்க்கிற உண்மையா இருக்கு பிரத்யாட்ச பிரமாணம் வேதம் என்ன சொல்லுது வேதாந்தம் இந்த உலகம் உண்மை அல்ல காட்சிக்கு இருக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்த உண்மை அல்ல மித்தியா பிரம்மன் இதை பார்ப்பவனாகி நீதான் சத்தியம் இதை அறிபவனாக நீதான் மாறாதவன் இவையெல்லாம் மாறுபவை அழிபவை உண்மையில் இல்லவே இல்லை என்று வேதாந்த பிரமாணம் சொல்லுகிறது அதுதான் இறுதியான பிரமாணம் அந்த பிரமாணத்தின் முன்பாக பிரத்யட்ச பிரமாணம் நேரில் பார்த்ததை அடிபட்டு போகுங்கிறார் ஆனால் வேலை வேற ஏதாவது பிரமாணம் உயர்ந்தது இருக்கான்னா ஒன்றுமே இல்லவே இல்லை உதாரணம் சொன்னால் புரியும் பொதுவாகவே பாருங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல போகிறோம் ட்ரெயின் போட்டிருக்கான் ட்ரெயினில் டிக்கெட்டில் போட்டிருப்பான் நீங்கள் இருந்தால் ஒரு மாச முன்னாடி வாங்கியிருப்பான் மாற்றத்துக்கு உட்பட்டன்னு ஒரு வரி போட்டிருப்பான் எனக்கு தெரியும் டைம் டேபிள் மாறும். ಅದಕ್ಕೆ என்ன பண்ணுமோ ஒருத்தட போய் கேக்குறான். கேட்ட உடனே அவர் வந்து ஒரு டைல் சொல்றார். இதுல என்ன எவ்ளோ போட்டுக்க ஒரு தப்பா சொல்றாருன்னு பார்த்து நூறு தடவை கேக்குறான். அவர் ஒரு டையத்தை சொல்ல இல்ல என்ன வர காரணமனரா ஆகும்ங்கறார். இவர் 9 மணி நேர வர 10 மணி நேர ஆகும்ங்கறாரு. குழப்ப வந்துரும். அப்ப என்ன பண்ணுமோ அந்த ரெண்டு பிரமாணத்துல நம்ம कंफ्यूज ஆயிருச்சு. நேரா என்ன கவுண்டர்ல போவோம். கவுண்டர்ல போய் கேட்டா அவர் சொல்ற மாதிரி இருக்குமா? அதை விட இந்த லோடு மேண்ட்டு கேட்டால் அவன்தான் கரெக்டாக சொல்வான் அவன் கிளியராக இந்த இடத்துல இந்த பெட்டி வரும் இத்தனை மணிக்கு வரும் இத்தனை மணிக்கு கிளம்புன்னு சொல்லிடுவான் அப்போ அதை கேட்டால் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்போ முதல்ல கேட்டது அங்கே பொய்யாகிடும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா தேட்டரில் படம் பார்க்குற கிராமத்துலேருந்துலாம் வருவாங்க சில பேர் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருப்பார் டவுன்லேருந்து அவர் சினிமா பார்க்குன்னு கிராமத்துக்கு வந்திருப்பார் நடந்து போவார் யார்கிட்டையா கேட்டார் தான் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க எத்தனை மணி சினிமா ஒரு மாடு மேய்க்கிறவன் கேட்கட்டார்னு வச்சுக்கோங்க தெளிவா சொல்லுவான் இத்தனை மணிக்கு படம் போடுவான் இத்தனை மணிக்கு நியூஸ் போடுவான் நீங்களா சொல்லுவான் அங்க வந்து பார்த்தாட்டான பிரமாணம் கிடையாது அந்த ஆடு மாடு பாருங்க அவித்தி சினிமாப்பு தெளிவா சொல்லுவான் எந்த இடத்துல எந்த பிரமாணம் இருக்கு அது மாதிரி வேத பிரமாணங்கிறது வேதாந்த பிரமாணம்ங்கிறது அந்த வார்த்தைக்கே வேற மிஞ்சின வார்த்தை கிடையவே கிடையாது அந்த சாஸ்திர பிரமாணத்தினால் அதனால் பெற்ற அறிவு என்றுமே போகவே போகாதுங்கிறார் எங்கள் சாமிக்கிட்டே ஒருத்தர் வந்து ஒரு நாள் டயம் கேட்டார் நல்ல நேரம் குறிச்சு கொடுங்கன்னார் அவர் ஓரை பார்ப்பார் ஓரையை பார்த்து குறிச்சு கொடுப்பாரு குறித்து கொடுத்த உடனே இன்னொருத்தர் பக்கத்தில் சாமி நீங்க கொடுத்துருக்க டயம் வந்து ராகு காலமா இருக்குன்னார் பக்கத்தில் இருக்கார் அந்த கேட்டார் வருங்க டயம் கேட்ட இருந்தால் பாருங்க சாமி குறிச்சு கொடுத்தாருல அது ராகு காலம் என்பா கேட்டா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அவர் குறிச்சு கொடுத்த கார் நல்ல நேரம் இவருக்கு பிரமாணம் அவர் வாக்கு புரியுதுங்களா அது ராகு காலமோ யமகண்டமோ நல்ல ஊரையோ கௌரி நல்லா இருக்கா நல்லால அவர் சொன்னா எனக்கு நல்ல நேரம் அவருக்கு பிரமாணம் என்ன அவருடைய வார்த்தை அப்படி வேதாந்த சொல்லியாச்சின்னு சொன்னா அதுக்கு மேல பிரமாணம் கிடையாது அதனாலே நம்ம சொல்றோம் இந்த ஞானத்துக்கு குருவும் சாஸ்திரமு பிரமாணம் வெறும் சாஸ்திரம் மட்டுமில்ல அவர் பரம்பரையா வந்திருக்கணும் பரம்பரையா படிச்சு வரணும் அப்படி வந்து அதை கேட்டு சொல்றதே நம்மளுக்கு பிரமாணம்னு சொல்லுவான் சும்மா யாராவது சொல்றதெல்லாம் சொல்ல மாட்டான் தியானசாமிட்டு ஒருத்தர் போய் கேட்டார் எல்லாம் டெக்ஸ்டில் இருக்குது நெட்டில் இருக்குது இன்டர்நெட்டில் வந்துருச்சு கூகுளில் போனால் எல்லாம் வந்துடும் குருவெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டார் குரு வேணுமா சாமின்னு கேட்டார் யார் தியானசாமின்ட்டு அமெரிக்காவில் ஒருத்தர் இதை கேட்ட கார்டு அதையும் கூகுள்லேயே போய் கேட்டுக்க அப்படின்ட்டார் குரு வேணுமா வேணுங்கிறது அங்கே போய் கேட்டுக்க அதை அதை சொல்கிற குரு தேவை இருக்குல்ல குரு வேணுமா வேணாமான்னு சொல்றதுக்கு கூட உனக்கு ஒரு தேவை இருக்கா இல்லையா அதனால கரெக்டாயம் குரு சாஸ்திரம் வேணும் இந்த சாமி கூட நான் பார்த்தேன் என்ன பண்ணாங்கன்னா இந்த பஞ்சதசி கிளாஸ் பத்து அதையும் அவர் குருட்ட படிச்சுட்டார் அவரால் படிச்சு ஈசியா புரிஞ்சுக்கிற முடியும் மிச்சம் அஞ்சு அதிகம் ஏத்த பத்து அதிகம் நடத்திட்டாங்க நடத்தி முடிச்ச பிறகு என்ன பண்ணாருங்கன்னா யாரும் இந்த மிச்சம்யத்தை யார்கிட்ட படிச்சிருக்காரோ இவர் பெரிய சன்னியாசி உபனிஷத்துக்கு அத்தனையும் படித்து முடிச்சு கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டாரு அவர் படித்தாலே புரிஞ்சுக்கணும் முடியும் இருந்தாலும் அது குறு பரம்பரை யார் படிச்சிருக்காரோ அவர்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லி அவர் யார் மிச்சத்தை படிச்சிருக்காருமே அங்கே போய் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருந்து படிச்சுட்டு வந்து திருப்பி நடத்தினார் புரியுதுங்களா ஏன்னா ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தைக்கு நேரடியாக நம்ம டிக்ஷனரி மீனிங் பார்ப்போம் அந்த குரு பரம்பரை வந்து இல்லை இந்த காண்டாக்டில் இந்த இடத்துல இதை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காருங்கிற எண்ணத்தில் சொல்லியிருப்பாங்க அதனால் அந்த குரு சாஸ்திரம் இருக்கிறதுலே முக்கியமான பிரமாணம் நீங்கள் பாருங்கள் நம்ம சம்பிரதாயத்திலே பாருங்கள் கிராமத்தில் அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன் ஒரு படிப்பையும் இருக்காது ஒன்றுமே இருக்காது சாஸ்திரத்துக்கு பண்ணப்பா சாஸ்திரத்தில் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துக்கு இதை செய்யி சொல்லுவாங்க சாஸ்திரம் சொல்லியிருக்க மீறக்கூடாது ஒன்று அப்புறம் யாராவது பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ஏன்னா ஒருத்த சொல்லுவான் நான் சொல்றத கேளுங்கம்மா உங்க வாக்குன வேத வாக்கா அடுத்த வாரத்தை உங்க வாக்குன்னு வேத வாக்கா நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு அப்படிமா அப்ப என்ன அர்த்தம் வேத வாக்குன்னா கேட்கணும் அதுல மாற்றம் இல்லைன்னு அர்த்தம் இது இயல்பா நம்ம ரத்தத்திலே ஊறி இருக்கு பாருங்க ஒண்ணுமே புரியாதவங்களுக்கு கூட அப்ப உறுதியான பிரமாணம் உறுதியான பிரமாணம் மாற்ற முடியாத பிரமாணம் எதுன்னு சொல்லி கேட்டா வேதாந்தம் பூமி சுற்றவில்லை நின்றுகிட்டு இருக்கு பிரமாணம் பூமி உருண்டையா இல்ல தட்டையாத்தே இருக்கு நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பிரத்யட்ச பிரமாணம் சயின்ஸ் என்ன சொல்லுது சயின்ஸ் பிரமாணம் என்ன சொல்லுது விஞ்ஞான பிரமாணம் பூமி உருண்டையா இருக்கு பூமி சுத்திக்கிட்டு இருக்கும் எதை நம்ம எது உண்மை இப்போ விஞ்ஞான பிரமாணம் வந்த உடனே பிரத்யக்ஷப் பிரமாணம் பொய்யாயிடுச்சா இல்லையா நாம் கண்ணாடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பூமி தட்டையாத்தே இருக்கு உருண்டையா இல்லை கண்ணு முன்னாடி பார்த்து பூமி நின்று கிடைத்திருக்கு சுத்தல விஞ்ஞானம் என்ன சொல்லுது பூமி சுற்றுதுங்குது பூமி உருண்டையா இருக்குங்கிற ஏதோ நம்புறோம் நம்ம இப்ப விஞ்ஞானம் சொல்றதான் நம்புறோம் அப்ப அந்த பிரத்யக்ஷ நம்பல இல்லை அப்ப இருமா இங்கே அது விஞ்ஞானம் அது மாதிரி இந்த உலகம் சத்தியம் உண்மை அப்படிங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம் அனுபவ பிரமாணம் ஆனால் வேதாந்த பிரமாணம் அது அறிவையும் கொடுக்குது எப்படி விஞ்ஞானம் பூமி உருண்டைங்கிற அறிவை கொடுக்குதோ பூமி சுத்துதுங்கிற அறிவை கொடுக்குதோ அதே மாதிரி வேதாந்தம் நீ மட்டுமே நிலையானவன் இந்த உலகங்கள் எல்லாம் காட்சிக்கு தெரிந்தாலும் உண்மை இல்லவே இல்லை என்ற அறிவை கொடுக்குது அந்த வேதாந்த பிரமாணத்தை விட மிஞ்சிய பிரமாணம் எதுவும் இல்லை இங்க பூமி உருண்டை பூமி சுத்துதுங்கிறது விஞ்ஞான பிரமாணத்தோட வேற பிரமாணம் இருக்கா இல்ல இல்ல அது மாதிரி வேதாந்த பிரமாணந்தம் இறுதி பிரமாணம் அது இருப்பதால் வேறப்புறம் அதோட அந்த கருத்தை நீக்க முடியாதுங்க இந்த ஞானத்தை எதனாலும் அழிக்க முடியாது இதுவே இறுதியான ஜானம் அடிச்சு சொல்றார் சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் நூத்தி எட்டு பிரம்மாணோதிதா பிரம்மாணா பிரமாண உற்பத்தி பிரிச்சோம்னா பிரமாண ஒரு பிரமாணத்தினால் உத்பதிதான்னா தோன்றிய வித்யா ஒரு பிரமாணத்தினால் தோன்றிய ஞானம் அல்லது அறிவு ரெண்டாவது வரி பிரமாணம் பிரபலம் வினா பிரபலம்னா சக்தி வாய்ந்த அர்த்தம் அதை விட சக்தி வாய்ந்த வினா முந்தின அர்த்தம் பிரமாணம் பிரபலம் வினான் இருக்கு பிரமாணம் வினா அப்படின்னா பிரமாணம் இல்லாமல் ஒரு பிரமாணத்தினால் தோன்றியஞானம் பிரபலம் அதை விட சக்தி வாய்ந்த பிரமாணம் வினா பிரமாணம் இல்லாமல் அதைவிட சக்தி வாய்ந்த பிரமாணம் இல்லாமல் இரண்டாவது வரை முதல் வார்த்தை நசியதி அழியாது ஒரு பிரமாணத்துல ஒரு அறிவு வந்தாச்சுன்னா அந்த அறிவு போனோம்னா அதை சக்தி வாய்ந்த பிரமாணம் இருக்கணும் அப்படி இல்லாட்டி அந்த அறிவு போகாது நான் நசியதி அழியாது அடுத்த வார்த்தை ந வேதாந்தாத் வேதாந்தாத் வேதாந்தாத்னா வேதாந்தத்தை காட்டிலும் பிரபலம் சக்தி வாய்ந்த மானம் ஈக்ஷியதே அப்படின்னு இருக்கு அந்த முதல்வருக்கு நாள சேர்த்துக்கணும்னா மானம் ஈக்ஷியதே மானம்னா பிரமாணம் ஈட்சியதேன்னா கிடையவே கிடையாது பார்க்க முடியாது வேதாந்தத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்த பிரமாணத்தை பார்க்க முடியாது கிடையவே கிடையாதுங்கிறார் ஒரு பிரமாணத்தினால் அதாவது அறிவை கொடுக்கும் கருவியால் தோன்றிய அறிவானது அதைவிட சக்தி வாய்ந்த பிரமாணம் அதைவிட சக்தி வாய்ந்த அறிவை கொடுக்கும் கருவி இல்லாமல் அந்த அறிவு அழியவே அழியாது வேதாந்தத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்த ஒரு அறிவை கொடுக்கும் கருவி பிரமாணம் கிடையவே கிடையாது அப்படி ஒரு பிரமாணத்தை நாம் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறார் கடைசி நூத்தி ஒம்போது சதத் வைதம் நே அந்த விவேகாஸ் திம் சதத்யே இதுல முடிக்கிறார் ஞானமும் போகாது மோட்சமும் போகாது மோட்ச அடைஞ்சா அந்த மோட்சமும் போகாது ஞானமும் போகாது இந்த அத்வைதமான சத் வேதாந்தத்தினால் நிலைநாட்டப்பட்ட இந்த அத்வைதமான இந்த சத் என்ற பிரம்மன் அந்த அறிவானது எந்த பாதிப்பையும் அடையாது இறுதி காலத்திலாவது பிரம்மத்திடமிருந்து இந்த பஞ்சமகாபூதத்தை பிரிப்பதினால் அடையக்கூடிய மோட்சம் என்றும் நிலையாக நிற்கும் இங்க என்ன சொல்றாருன்னா தஸ்மாத் ஆகவே ஆரம்பிக்கிறார் ஆகவே என்ன நூத்தி எட்டாவது சுல வரைக்கும் பார்த்திருக்கமே இந்த கருத்துப்படி நிலைநாட்டப்பட்ட அத்வைதம் என்ற கருத்தை அத்வைதமே சத்தியம் இருப்பது ஒன்றும் ஏகம் ஏபம் அத்விதீயம் என்ற கருத்து எந்த பிரமாணத்தாலும் நீக்க முடியாது காரணம் வேதாந்தத்திற்கு மேலான ஒரு பிரமாணம் இல்லவே இல்லை கடைசி காலத்திலேயாவது இந்த பஞ்சபூதம் வித்யா இதற்கு ஆதாரமான பிரம்மணே சத்தியம் என்ற ஞானத்தை ஒருவன் அடைந்தால் கட்டாயம் அவனுக்கு மோட்சம் உண்டு சாகும்போது பார்த்துக்கிறோம் இப்போதைக்கு முயற்சி பண்றது அப்படின்னு நினைக்கலாம் அப்படிலாம் வராது எப்போ நம்மளுக்கு விழிப்பு வருதோ அப்பயே இந்த முயற்சி ஆரம்பிச்சிடணும் எப்பயுமே ஒரு விஷயத்தை பொதுவாக ஏன் உள்ளே வர்றது இல்லைன்னா அதெல்லாம் நம்மளுக்கு புரியாதுப்பா இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்ட்டு வரமாட்டாங்க பகவத்கீதை கிளாஸ் ஏதோ பஜனை படிக்கிற மாதிரி கூப்பிடு ஏதோ வர்றேன் ஏதோ ஒரு ஒரு கலா நடக்குது வரலாம் ஒரு சினிமாவுக்கு போனால் வரலாம் ஈத கிளாஸெல்லாம் நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் வராது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது அப்படி இல்லை பயம் புரியாதுங்கிற பயம் புரிஞ்சிட்டால் இது ஒண்ணு நம்மளுக்கு வந்து இதனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு பயம் இருக்கு வந்தாப்புல என்ன ஆகப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கு ஆனா இது அடைந்து விட்டால் போய்விடுமோ என்ற பயம் தேவையே இல்லை இது ஒரு நாளும் போகவே போகாது இந்த அறிவு மோட்சத்தை கட்டாயம் கொடுக்கும் பயம் தேவையில்லை இந்த அறிவு வந்தா தெரியும் இதனுடைய மகிமை இந்த ஞானம் வந்தாச்சுன்னா இதனுடைய மகிமை தெரியும் புரிஞ்சு கொஞ்சமாக அதை அப்படியே நிலைநிறுத்தி பழையிட்டோம்னா அந்த பயம் நம்மளை விட்டு போயிடுங்கிறார் அதாவது ஒருத்தர் படகுல போய்கிட்டு இருந்தாங்களாம் போட்டில் அது போட்டு கவள்கிற மாதிரி ஏதோ புயல்லாம் அடிச்சிருக்கு எல்லாம் பிரார்த்தனை பண்ணி அப்படியே பயந்துகிட்டு இருந்தாங்களாம் ஒருத்தர் மட்டும் கடவுளை பார்த்துட்டு அவர்களை மோட்டுக்கு அமைதியாக எந்த பயமும் இல்லாமல் இருந்தார் ரொம்ப கடவுளை நம்பிக்கை உள்ளவர் மனைவிகள் எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மட்டும் ஏன் பயப்படல அப்படின்னு கேட்டுச்சான் கத்தி எடுத்து கழுத்தில் போய் கையை வச்சுட்டாரான் அங்கே மனைவி கையில் கழுத்தில் அது பேசாமல் அமைதியாக இருந்தேன் இன்னும் கழுத்தை அறுக்க போகிற நீ அமைதியாக இருக்கு அப்படிங்கிறேன் நீங்க போய் என் கழுத்தை அறுப்பீங்களா என் மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்கீங்க அதனால் எனக்கு பயமில்லைன்னுச்சு அப்போ நான் வந்து உன்னைய கொள்ள மாட்டேங்கிற ஒரு கில கடவுள் என்னை நிச்சயம் காப்பாற்றுவார் எனக்கு அந்த பயம் இல்லை அவர் சொன்ன வார்த்தை பாருங்க இது வந்து எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது உனக்கு எப்படி நான் கட்டிய கழுத்தில் வச்சா கூட நான் கொள்ள மாட்டேங்கிற ஒரு பயம் இன்மையாக இருக்கோ அது மாதிரி பகவான் வந்து என்னை காப்பாற்றுவாருங்கிற எனக்கு தைரியம் இருக்கிறதுனால பயம் இல்லையானா அது மாதிரி இந்த ஞானத்துக்குள்ளே போயாச்சுன்னா அந்த பயம் போயிடும் நல்லா வந்தாச்சு இப்போ இப்போ வந்து மரணம் வரதான் எடுத்துக்க என் நாளைக்கா எடுத்துக்க இல்லை நூறு வருஷம் வச்சிருப்பார் சரி இல்லை பாதி பரப்ப பறந்துட்டு போறேன் அது கூட வராதுங்கிற பிறவாமைதான் பலன் இவனுக்கு என்ன பிறந்தாய் பிறந்த அதை கூட வராது அதை கூட எதிர்பார்ப்பு இருக்காதுங்கிறார் அப்படி ஒரு வலுவான ஜானம் அனைத்து பயங்களிலிருந்தும் நம்மை வெடிவிக்கும் அப்படிங்கிறார் நூத்தி ஒன்பதாவது இந்த ஞானம் அத்வைதமான இந்த பிரம்மன் எந்த பாதிப்பையும் அடையாது காரணம் அது எதனாலும் இந்த அறிவை நீக்கவே முடியாது கடைசி காலத்திலேயாவது இந்த அறிவு இருங்கன்னு சொன்னா இது மோட்சத்தை நிலையாக நிற்க உதவும் சொல்றாரு இந்த அத்தியாயத்தினுடைய பேர் என்ன பஞ்ச மகா பூத விவேகம் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறது எதில் இருக்கான் பஞ்சபூதத்துலதான் இருக்கோம் மகாபூதம் பஞ்ச மகாபூதம்னாலே பயப்படுவோம் பொதுவாக பூதம்னாலே பயம் வருமா இல்லைங்களா அதனால இந்த பஞ்சபூதத்துக்கு மகாபூதம்னு பேர் வச்சிருக்காங்க உலருக்கு இந்த பஞ்சபூதத்தை பூதம்னே சொல்றான் ஆகாசம் காற்று எல்லாத்தையும் என்ன சொல்றோம் பூதம்ங்கிறான் பூதான ஒரு பயம் இருக்கு அந்த பயத்தில் இருந்து விடுவிக்கிற சில போதை நல்லதும் பண்ணோம் இந்த ஒரு பட்டணத்திற்கு போதான சினிமா படம் வந்துச்சு அதில் நல்லதெல்லாம் பண்ணோம் அந்த பூதம்பெல்லாம் பயப்படுவான் முதல்ல அது மாதிரி இந்த பஞ்சமகா அபுதத்தை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம நம்மளுக்கு நல்லது பயன்படுத்திக்கிறணும் இதெல்லாம் மித்தியாங்கிறத புரிய பயன்படுத்தோம்னு சொன்னால் இந்த பஞ்சமகா அப்பூதை விடுபட்டு இந்த தத்துவ ஞானத்தில் நடைபெறலாம் அதனால் அடையக்கூடிய மோட்சம் ஒரு நாளும் போகாது அது போய்விடும் என்ற பயம் தேவையே இல்லைங்கிறார் சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடுறோம் ஆகவே நூத்தி எட்டாவது வரைக்கும் பார்த்த கருத்தின்படி ஆகவே வேதாந்த சம்சித்தி வேதாந்த சம்சித்திம்னா சித்திம் நிலைநாட்டுவது சம்சித்தி நன்கு நிலைநாட்டப்பட்டது அதனால வேதாந்த சம்சித்தி இந்த வேதாந்த தத்துவத்தினால் நன்கு நிலைநாட்டப்பட்ட சத்யதம் சதத்வைதம் இருக்கு சத் அத்வை அடையாது இந்த தத்துவம் அடையாது பாக்கியதே இரண்டாவது வரி அல்லது இந்த அறிவு எந்த பிரமாணத்தினாலும் நீக்கப்பட முடியாது இரண்டாவது வரி அந்த காலேஜ அபி அதை அந்த காலேதூத காலே அந்த காலே அபி அதே அப்படின்னா கடைசி காலத்திலும் கடைசி காலத்திலாவது அதக அதனிடமிருந்து அந்த பிரம்மத்திடமிருந்து பூத விவேகாத் நிர்வக்தி அதை பிரிக்கணும் பூத விவேகா நிர்வத்தின் இருக்கு பூத விவேகாத்வேகாத் நிர்வத்திகி ஸ்திதா பூத விவேகாத் இந்த பஞ்சபூதத்தை பிரிப்பதனால் கிடைக்கும் அத பிரமத்திடமிருந்து இந்த பஞ்சபூதத்தை பிரிப்பதனால் கிடைக்கும் நிர்வத்திகி மோக்மானது ஸ்திதா நிலையாக நிற்கும் இந்த மோக்ஷம் நிலையாக நிற்கும் பஞ்சபூதத்தை பிரம்மத்திடமிருந்து பிரித்து அறிவதால் கிடைக்கக்கூடிய இந்த மோட்சமானது என்றும் அழியாது நிலையாக நிற்கும் ஆகவே இதுவரை பார்த்த அறிவின்படி வேதாந்தத்தினால் நிலைநாட்டப்பட்ட அத்வைதமான சத்பிரமன் எந்த பாதிப்பையும் அடையாது அல்லது எந்த பிரமாணத்தினாலும் நீக்கப்பட முடியாது கடைசி காலத்திலும் இந்த பஞ்சபூதத்தை பிரிப்பதனால் கிடைக்கும் மோட்சமானது நிலையாகவே நிற்கும் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார் இதனுடைய சாரத்தை இடைவெளி பிறகு மொத்தமாக சாரமாக சொல்றேன் அப்ப பார்க்கல ஹரி ஓம்